நாட்டிலே நேர்களுக்கு வணக்கம் தினமர தொழிற்காக சென்னையிலிருந்து என்ன பொடி வெறுக்கடி அளவு எடுத்து அதனுடன் தேன் கலந்து அன்றாடம் சாப்பிட்டு வந்தாலே மூளைச்சோர்வு நீங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது தூக்கத்தை தூண்டக்கூடியது மனதிற்கு